அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இன்று குரு தினம் இடையிலே சில நாட்கள் நாம் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கிறோம் அதில் முதல் அம்சமாக நாம் இந்த வாட்ஸ்அப் வாயிலாக திருக்குறள் பாக்களை படித்து முடிந்தவரை பொருள் தெரிந்து கொண்டு வருகிறோம் தலைப்புகளை பிரித்து அதற்கேற்றபடி திருக்குறளை அதிகார முறைமையை சற்று நம்முடைய சௌரியத்துக்காக நாம் மாற்றி அமைத்து சொல்லுகிறோம் மனநலம் என்கிற தலைப்பிலே இப்பொழுது கள்ளாமை என்கின்ற அதிகாரத்தை படித்து கொண்டிருக்கிறோம் இன்று குரு பூர்ணிமா புண்ணிய தினம் நமது பாரத நாட்டினுடைய பண்பாடுகளை காலங்காலமாக காத்து வருகின்ற குரு பரம்பரைக்கு நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்குவோம் இனி நாம் பார்க்க வேண்டிய குரட்பாவை பார்த்து பொருள் தெரிந்து கொள்ளலாம் அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல களவறிந்தார் நெஞ்சில் கரவு நிற்கும் நம்ம படித்து கொண்டிருப்பது கள்ளாமை அதிகாரம் இந்த களவறிந்தார் நெஞ்சில் கரவு எப்படி நிற்கும் அப்படிங்கறத இங்க ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்கிறார் திருவள்ளுவர் அதாவது களவறிந்தார் நெஞ்சில் கரவு களவுனா எப்ப பார்த்தாலும் திருடுறதே ஒரு சுவாவம் கலவரி இருந்தார்னா எப்படி எல்லாம் இன்னொருத்தட்டு இருக்கிற பொருளை எல்லாம் பறிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு அதையே செஞ்சு கொண்டிருக்கிறவனுடைய மனசுல என்ன இருக்கும்னா வஞ்சனை இருக்கும்னு அர்த்தம் கரவு அப்படின்னு சொன்ன வஞ்சனையின்னு அர்த்தம் ஆக பிறர் பொருளை கவருகின்றவனுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் வஞ்சனை இருந்து கொண்டிருக்கும் அதுக்கு உதாரணம் எப்படி சொல்றாரு பாருங்க அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும்னர் அளவறிந்தார்னு சொன்னால் இந்த இடத்துல அளவுன்னா சாஸ்திர பிரமாணம் அறிந்தார் அப்படின்னா சாஸ்திரத்தை கற்றறிந்தவர்கள் அர்த்தம் அதாவது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத வாழ்க்கைக்கு பயனுள்ள அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியவைகள் சாஸ்திரங்கள் இந்த திருக்குறளை போன்ற நூல்கள் திருக்குறளே அளவு தான் பிரமாணம்னு அர்த்தம் பிரமாணம்னா அறிவை தரும் கருவின்னு அர்த்தம் என்ன அறிவை தரும் கருவி அப்படின்னு கேட்டா மனசுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் எது உண்மையில கொடுக்குமோ அதை பற்றி அறிவை கொடுக்கக்கூடிய கருவி சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாது இந்த ஆத்மா புண்ணியம் பாபம் சொர்க்கம் நரகம் கடவுள் மறுபிறவி இதெல்லாம் ஒன்றுமே நமக்கு நம்ம இந்திரியங்களை கொண்டு பிரத்யட்ச பிரமாணத்தினால அனுமான பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியாது ஆகவே இந்த அளவுங்கிற சொல் ரொம்ப பிரசித்தமானது அளவுங்கிறது அளவை சொல்றது உண்டு காண்டல் அளவை கருதல் அளவை இப்படிலாம் சொல்லுவோம் காண்டல் அளவைன்னா பிரத்யக்ஷப் பிரமாணம் பெர்செப்சன் கருதல் அளவைன்னு சொன்னா அனுமான பிரமாணம் இன்ஃபரன்ஸ் இப்படிலாம் நம்ம அறிவை பெறத்துக்கான வழிகள் இருக்கு அதாவது கண் மூலமாகவும் காது மூலமாகவும் மனசுக்கு அறிவு போகிறது ஒரு பொருளை பற்றி அறிகிறோம் ஒரு பொருளினுடைய நிறத்தை பற்றி அறிகிறோம் ஒரு சங்கீதத்தினுடைய ராகத்தை பற்றி அறிகிறோம் சுவையை பற்றி அறிகிறோம் மனத்தை பற்றி அறிகிறோம் அதே சமயம் ஊரு கடினமான பொருள் மென்மையான பொருள் எல்லாம் அறிகிறோம் அது மாதிரி இங்க சாஸ்திர பிரமாணத்தை அறிந்தார்னு யார் சாஸ்திர பிரமாணத்தை அறிகிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் ஒழுக்கத்தை கடைபிடிப்பார்கள் அவர்களுடைய நெஞ்சத்துல அறம் நிலைத்து நிற்கும் சாஸ்திரம் படித்தவனுக்கு தான் தர்மம் மனசுல நிற்கும்னு அர்த்தம் இதுதான் நம்முடைய பாரத கல்வி முறை ஆகவே அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல அவருடைய மனசுல எப்பவும் அறம் நிற்கும் நிலைச்சு நிற்கும்னு அர்த்தம் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்றவன் மனசில் எப்பவும் தர்மம் தான் கடவுள் தான் நிற்பார் அது மாதிரி இந்த பிறர் பொருளை களவாடுறதையே ஒரு சுபாமா உடையவனுடைய மனசுல எப்போ வஞ்சன நிலைச்சு நிற்கும் ஆகையினால பண்ணக்கூடாதுன்னு சொல்றார் அப்புறம் அளவறிந்தார்னா துறவு வாழ்க்கையில ஞான காண்டத்தை விசாரம் பண்றவர் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு பதவுடைய பாத்துருவோம் அளவறிந்தார் மெய்ப்பொருளை உணர்த்தும் தத்துவ நூல் ஆராய்ச்சியின் வாயிலாக உண்மையை உணர்ந்தவர் நெஞ்சத்து உள்ளத்தில் அறம் போல மெய்யுணர்வு நிலைத்து நிற்பதை போன்று களவறிந்தார் பிறர் பொருளை களவாடப் பழகிவிட்டவர் நெஞ்சில் மனத்தில் கரவு பிறரை வஞ்சிக்கும் தீய பண்பானது நிற்கும் நிலைத்து நிற்கும் பொழிப்புரை மெய்ப்பொருளை உணர்த்தும் தத்துவ நூல் ஆராய்ச்சியின் வாயிலாக உண்மையை உணர்ந்தவர் உள்ளத்தில் மெய்யுணர்வு நிலைத்து நிற்பதைப் போல பிறர் பொருளை களவாடப் பழகிவிட்டவர் மனத்தில் பிறரை வஞ்சிக்கும் தீய பண்பானது நிலைத்து நிற்கும் மெய்யுணர்வு மாத்திரம் இல்லை அறமும் நிற்கும் அறம்னு சொன்ன வாழ்க்கையின் ஒழுக்கங்கள் காலையிலிருந்து இரவு படுக்கப் போகின்ற வரை பிறந்தது முதல் அதாவது விவரம் தரிந்தது முதல் இறக்கின்ற வரை கடைபிடிக்கின்ற அறிவு ஒழுக்க நெறிமுறைகளுக்கு தான் அறம்னு பேர் ஆகவே இந்த துறவு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தர்மஜானமும் இருக்கும் பிரம்ம ஜானமும் இருக்கும் அத மனதில் வைத்துக் தான் இங்கே சொல்லுகிறார் துறவு வாழ்க்கைக்கு வராவிட்டாலும் கூட இந்த கருத்து எல்லோருக்கும் வேண்டியது என்பதை நாம் புரிந்து வேண்டும் அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்